ார்கள்ல்ல ஆசைப்பட்டார்கள் அப்போது நீர் வானத்தை நோக்கி உமது முகத்தை திருப்பி திருப்பி பார்த்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம் என்ற இரண்டாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நான்காவது வசனத்தை அவர்கள் திருப்பி விட்டது எது என்று கேட்கின்றனர் நபியை நீர் கூறும் கிழக்கும் மேற்கும் அல்லாஹோக்கே ஒரு இன தான் நாடியோரை அவன் நேர் வழியில் நடத்தி செல்வான் என்று இரண்டாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது வசனம் ஒரு மனிதர் நபிசல்லும் அவர்களுடன் அவர்கள் அவர்களிடம் நான் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடன் தொழுதேன் அவர்கள் காபாவை உன்னோக்கி தொழுதார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று கூறினார் உடனே தொழுது கொண்டிருந்தவர்கள் காபாவை உன்னோக்கி திரும்பினார்கள்